அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மையன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே இப்பொழுது நாம் புல்லறிவாண்மை என்கிற அதிகாரத்திலிருந்து குரட்பாக்களை படித்து பொருள் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் நாம் அறிவுடைமை அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரட்பாக்களுக்கும் பொருள் தெரிந்து கொண்டோம் பிறகு பேதைமை என்கின்ற அதிகாரத்திலிருந்து பொருட்பால இருபத்தோராவது அதிகாரம் பொதுவா திருக்குறளுடைய வரிசையில் பார்த்தா எண்பத்தி நான்காவது அதிகாரத்து வரைக்கும் படிச்சிருக்கோம் இப்ப எண்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தையும் தொடர்ந்து படிக்கப் போறேன் பேதமைக்கு அடுத்தபடியாக திருவள்ளுவர் புல்லறிவாண்மை அப்படிங்குற தலைப்பில் பத்து குரட்பாக்களை அறுதி செய்திருக்கிறார் அர்த்தம் அதாவது நம்ம கிட்ட ஒரு சிந்தித்து செயல்படுற சக்தி இல்லாத தன்மை செயல்படுறது தெரியறதில்லை யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் சிந்திக்கிறது இல்லை அறிவுடைமை என்பது கூட நூல்களால் நாம் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் நன்றாக சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் பெரியோர்களிடமிருந்தும் நூல்களிடமிருந்தும் நாம் அறிவை பெற்று அந்த அறிவை நாம் வளர்க்க வேண்டும் அந்த அறிவின்படி நாம் செயல்பட்டு அந்த செயலின் விளைவை சமூகத்தோடு இணைந்து நாம் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் சிறந்த மனிதனாக கருதப்படுவான் இந்த அறிவுடைமைங்கிறது பாசிட்டிவாக பார்த்தோம் அறிவுடைமை வேண்டும்னு பார்த்தோம் அங்கேயும் எதிர்மறையில சில கருத்துக்களை சொல்லி அதன் மூலம் அறிவுடைமையினுடைய அவசியத்தை பார்த்தோம் பேதமை அதிகாரத்திலையும் அப்படியே பார்த்துட்டோம் உண்மையிலேயே இந்த புல்லறிவாண்மை என்பதும் அறியாமையைத்தான் குறிக்கிறது புல் அறிவுன்னு சொன்னா புல்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சிறிய ஒரு தாவரம் அதாவது அல்ப சொல்றோம் இல்லையா ரொம்ப மட்டமான புத்தி கீழ்புத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் புல்லறிவுங்கிறது அந்த புல்லறிவை உடையவன் அதனால அந்த புல்லறிவாண்மை அப்படிங்கிற கருத்தை இங்க பெரியோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புல்லறிவாண்மை அப்படிங்கிற தலைப்பு எதுக்காக இருக்குன்னா தன்னுடைய அறிவோட குறைவுனால தனக்கும் பிறருக்கும் தீமையை உண்டு பண்ணிக்கிறது அறிவை வளர்க்காம அறிவோட குறைபாட்டோடய இருந்து தனக்கும் பிறருக்கும் தீமையை தேடிக்கொள்றது அது மாற்றமில்ல கொஞ்சந்தான் தெரியும் நிறைய தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது அதுவும் புல்லறிவத்தான் குறிக்கும் அதனால இப்ப இங்க சொல்ற ஏற்கனவே தொடருகிறார் அறியாமையோட அளவை முதல் அதிகாரத்துல முடிக்க முடியல அதனால இந்த பேதமை அதிகாரத்துக்கு பிறகு புல்லறிவான்மைங்கிற தலைப்புல இந்த கருத்தை உபதேசிக்க தொடங்குகிறார் திருவள்ளுவர் நாம முதல் குரலை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சிப்போம் அறிவு இன்மை இன்மையுள் இன்மை பிரிது இன்மை இன்மையா உலகு அறிவு இன்மை இன்மையுள் இன்மை பிரிதியின்மை இன்மையா வையாது உலகு இன்மையுள் இன்மை அறிவின்மை இது அடிக்கடி நான் வகுப்புல மேற்கோளாக காட்டுற வழக்கம் இன்மையுள் இன்மை ல்லாததிலேயே இல்லாதது அப்படின்னு அர்த்தம் நம்ம பாஷில புரிய தரித்திரத்திலேயே பெரிய தரித்திரம் வறுமையிலேயே பெரிய வறுமை என்னன்னு கேட்டா அறிவின்மை அதாவது சுயமாக முறையாக சிந்திக்காத தன்மை தன்னிடத்தில் இருக்கும் அறிவாற்றலை பண்படுத்தாத தன்மை அறிவு இருந்தா செல்வத்தை பெறலாம் செல்வத்தை வளர்க்கலாம் செல்வத்தை சமூகத்துக்கு பயன்படும்படி செய்யலாம் சொன்னார் இதுக்கு முதல் அதிகாரத்தில் சக்தி இல்லாமல் இருப்பது மறுப்பது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் சிந்திக்க மறுப்பது பிரிதியின்மை பிரிது இன்மை என்ன செல்வம் ஒரு இடம் நமக்கு கூட இருந்து உதவி செய்யக்கூடிய ஜனங்கள் ஆக பொருள் பலம் பொருள் வலிமை ஒரு ஆள் வலிமை இந்த வலிமை எல்லாம் இல்லாமல் இருக்கு ஒருத்தனுக்குன்னா ஆனா அறிவு இருந்தால் எல்லாம் வந்துடும் ஆக பிரிது இன்மை இன்மையா வையாது உலகு உலகுன்னா பெரியவர்கள் எல்லாம் சாதாரண ஜனங்கள் இல்லை இங்க உலகு என்பது உயர்ந்தோர் மாட்டே உயர்ந்தவர்கள் பெரியோர்களெல்லாம் அறிவு இல்லைன்னா தான் அதை வருமேன்னு ஏற்கனவே பார்த்தோம் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அறிவு உள்ளவர்களுக்கு எதுவும் இல்லைனாலும் எல்லாம் இருக்கிறதாக அர்த்தம் ஏன்னா அதை அவங்க அறிவு இல்லைன்னா எத்தனை இருந்தாலும் அதை இழந்து விடுவார்கள்னு பார்த்தோம் அதே மாதிரிதான் இங்கேயும் மற்றதெல்லாம் இல்லைன்னா கூட பெரியவங்க அதை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு மனிதன் நன்றாக சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்து நல்ல கல்வி அறிவை கேள்வி அறிவை பெற்றிருந்தானாயால் அவனை செல்வந்தன் என்று சொல்லுவார்கள் சாதாரண உலகத்தில் பணம் இல்லாதவனைத்தான் பழிப்பாங்க பெரியவர்களெல்லாம் பொருள் இல்லாதவர்களை பழிக்க மாட்டார்கள் அறிவில்லாதவங்களைத்தான் பழிப்பார்கள் பொருள் இருந்தும் அறிவு இல்லைன்னு சொன்னா பொருளோட பிரயோஜனத்தை அடைய முடியாது அறிவு இருந்து பொருள் இல்லைன்னா பொருளால் வரக்கூடிய நன்மையை அடைஞ்சிட முடியும் ஏன்னா எல்லாருக்கும் அறிவுள்ளவன் உள்ளவன் தேவை பொதுவாக ஒரு கருத்து சொல்கிற வழக்கம் உண்டு அதாவது இந்த ஊர்ல யார் பெரியவன் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் பணக்காரனை தான் காட்டுவாங்க இவன் தான் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க படித்தவனை காட்டுவாங்க உண்மைதான் படித்தவன் பெரியவன் தான் சில பேர் காட்டுவாங்க பதவியில் இருக்கிறவனை பெரியவனாக காட்டுவாங்க ஆனா மகான்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இது மூணையும் தவிர ஒழுக்கம் உள்ளவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனா இந்த இடத்துல அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஆகவே நுண்ணுணர்வின்மை வறுமை அகுதுடைமை பண்ண பணைத்த பெருஞ்செல்வம் அப்படின்னு நாளடியாரில் உபதேசிக்கப்பட்டிருக்கு நுண்ணுணர்வு இன்மை வறுமை அகுதுடைமை பண்ண பனைத்த பெருஞ்செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் நுண்ணுணர்வு இல்லாத தன்மைதான் வறுமை ஆனால் அந்த நுண்ணுணர்வு இருந்ததே ஆனால் இன்னொரு இடத்துல சொல்ல போறார் நுண்ணறிவு எல்லாம் வரப்போகிறது படிக்க போறோம் நம்ம நுண்ணறிவு இருந்ததானால் அது பெரும் செல்வம் என்று நாளடியார் சொல்லி இருக்கிறது ஆகவே நாம புரிஞ்சுக்கணும் அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு அறிவின்மை இன்மையுள் இன்மை பெரிதின்மை இன்மையா வையாது உலகு இந்த குரட்பாவினுடைய கருத்துக்களை உள்ளத்தினுள்ளே நாம் நன்றாக பதிய வைத்துக் கொள்வோமாக திருவள்ளுவருடைய திருவருளை பெறுவோமாக எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில்